அறுபத்தி ஒம்பது லௌகி காச்சு விஷ்ணு நாள் லௌகீகமான வச்சனங்களை விட விஷ்ணுநாமானு கீர்த்தனமானது முக்கியமானது ஒன்று கடவடாதி சாமானிய சப்தங்களின் பிரயோகத்திற்கே புண்ணியம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏக சப்த சுஷ்டு பிரயுக்தே லோகே காமது பவதி ஸ்ருதி நன்றாக அறியப்பட்டதும் அழகாக பிரயோகம் செய்யப்பட்டதுமான ஒரு சாமானிய சப்தமானது ஸ்வர்கலோகத்திற்கு அழைத்து போய் விரும்பிய காமங்களை கொடுக்கும் இப்படிப்பட்ட சாமானிய சப்தங்கள் ஆயிரத்தை காட்டிலும் விக்கிரமார்கன் முதலிய புண்ணிய ஸ்லோக்கர்களாலான மனுஷர்களைச் சொல்லும் ஓரோர் சப்தத்தினுடைய உச்சாரணமானது விசேஷமான பலனை கொடுக்கும் துபம் பிரம்மருஷின் சப்த புண்ணிய ஸ்லோகாம் உத்தார்த்தே பிரய்தி மம ரூபாணி முஷ்யந்தே தேம்ஹ சோஹிலாத் விஷ்ணு பாகவதம் இப்பேற்பட்ட நாமசகசிரங்களைக் காட்டிலும் என்பதாக லௌகிகாத் வச்சனாத் என்று இங்கு சொல்ல பட்டது ரெண்டு விஷ்ணுநாம என்பதற்கு விஷ்ணுக்களின் நாமம் என்று அர்த்தம் அனந்தமான எண்ணிக்கையுடைய விஷ்ணுக்களுக்குள் யாரேனும் ஒருவருடைய நாமம் ஒன்றை சொல்வதே லௌகீக வச்சனங்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்று சொல்லப்பட்டது நாமானு கீர்த்தனம் என்றால் ஒரு நாமத்தையே தொடர்ந்தாற்போல் சொல்லுதல் மூணு இதே மாதிரியாக பின்வரும் சிவநாமானு கீர்த்தனம் முதலாக சொல்லப்படும் இடங்களிலும் அறிய வேண்டும் எழுபது விஷ்ணு நாம சாக்ச சிவநாமை கமுத்த ம விஷ்ணுநாமங்கள் ஆயிரத்தை விட சிவநாமம் ஒன்று உத்தமமானது ஒன்று மேலே சொல்லியபடி சிவநாமம் என்றால் சிவன்களுடைய நாமங்கள் அதாவது ருத்ர ஈஸ்வர சிவ மகேஸ்வர சதாசிவன் மற்றவர்களுடைய நாமங்கள் இந்த பேதங்கள் சிவமே கம்பிஜானியா சாத்தாக்கியம் பஞ்சகாபவேத் மகேஸ்வரோ மகாசேன பஞ்சவிம்சதி என்பதாக வாதுள சுத்தாகமத்திலும் பிறவிடங்களிலும் சொல்ல பட்டிருக்கிறது ரெண்டு இங்கு சொல்லப்பட்டதின் தாற்பயம் பின்வருமாறு விஷ்ணுக்களுடைய அனந்தமான நாமங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படியாகும் ருத்ரன் முதலான சொல்லப்பட்ட ஒவ்வொருடைய நாமங்களும் அதற்கு மேலுக்கு மேல் ஓரொரு படியாகும் அதில் ஒவ்வொருவருக்கும் அனந்தமான நாமங்கள் உண்டு ஒவ்வொருவருக்கும் மகேஸ்வரோ மகாசேன பஞ்சவிஷதிபேதென்று சொல்லப்பட்டது போல் அனை வியூகங்கள் இருப்பதை இங்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆகினால் இங்கு சொன்னதில் ருத்ரன் என்பதாகச் சொல்லாமல் எல்லோரையும் குறிக்கும் சிவன் என்ற பதம் சொல்லப்பட்டது மூணு இதனால் ஏற்படுவது என்னவென்றால் முதலில் விஷ்ணு மேல் ருத்ரநாமம் அதற்கு மேல் ஈஸ்வர இவ்விதமாக மேலுக்கு மேல் பூமிகைகளை படிகளை அறிய வேண்டும் அந்தந்த அசாதாரணமான சப்தங்களும் எப்படியாவது சொல்லப்பட்டாலும் உத்தமமானவைதான் ஆகினால்தான் பரமசிவன் சொல்லும் சிவன் முதலான சப்தங்கள் எல்லாம் முக்கியமானவை என்பதாக நாமானி சர்வாணி து கல்பிதானி ஸ்வமாயா நித்ய சுகாத்மரூபே தாபி முக்கியஸ்து சிவாதி என்ற சொல்லப்பட்டது விஷ்ணுவின் நாமங்களை காட்டிலும் ருத்ரன் முதலான நாமங்கள் உத்தமமானவை என்பதாக சதானந்தரால் யமனுக்குச் சொல்லப்பட்ட வாக்கியமானது அதிலேயே இருக்கிறது சிவருத்ராயோ விசிஷ்டான் வேதமான நாராயணாதிசப்தேபம் பரிகாரி பராசர புராணத்திலும் தேவர்களில் லோரியும் விட சஷஷ்டிகர் அவரை விஷ்ணுவும் அவரையும் என்பதாக மகாவிஷ்ணு வரிஷ்டர் விஷ்ணுரபி பர சாட்சா சூதீதையிலும் திருஷுருதிரோவரி மாயா விசிஷ்டா வரிஷ்டாத் வரிஷ்டோ நைவாஸ்தி மயா சத்யமுதீரிதம் என்று சொல்லப்பட்டது இதில் மாயி என்ற பதத்தினால் ஈஸ்வர சிவ மகேஸ்வர சதாசிவர்கள் எல்லோரும் அபேதமாக குறிக்கப்பட்டார்கள் அம்பாளுடைய மஞ்சத்தை பற்றி சொல்லுகையில் பிரம் விஷ்ணுச் சதாசிவ ஏ தேடி சதாசிவனை ஈஸ்வரன் என்றும் வேறாகச் சொல்லப்படும் தவிரவும் சிவன் கட்டிலாகவும் மகேஷான தலையணையாகவும் சதாசிவன் மெத்தையாகவும் பிரம்ம விஷ்ணு ருத்ரேஸ்வரர்களாகிய நாலு கூலியாட்களும் நாலு கால்களாகவும் மகேஷன் தம் உடைய கட்டிலின் மீது பரமேசானியாகிய நம்பிக்கை வீற்றிருப்பதாகச் சொல்லும் சிவாத்மகே மகா மஞ்சே மகேஷானோ பர்ஹணே அதிரம்யதலே தத் கஷிபுச்சசதா சிவகா பிதகாச்சு மகேஷ சத்ராஸ்தே பரமே சானே மகா திரிபுர சுந்தரே என்ற பைரவயாமல வசனத்தில் காமேஸ்வரரை தவிர்த்தவர்களாக ஆறு பேர்களை சொல்லப்பட்டிருக்கிறது நாலு மேலே சொல்லிய சூதகீதை வசனத்தில் சாம்பகா என்பதில் திரிபுர சுந்தரியோடு அபிநமான காமேஸ்வர சிவனை சொல்லப்பட்டது அவரே சத்யாதிரக்ஷணத்தை உடையவர் சத்தியம் சர்வம் சூக்மம் கூட்டஸ்தம் அச்சலம் துபம் யோகி நஷப்பிய மகாதேவியோ பரம் பத்தம் ஆனந்தம் பரம் ப்ரம கேவலம் நஷம்பம் பரம் பராதரம் தம் சாஷ்வம் சிவமியயம் அனந்த பிரதோலீனம் சுதம் நர் தைரியவ்ஜித்தம் ஆமோபல்தி விஷயம் தவியம் பதம் என்று கூர்ம இந்த சத்யாதி லட்சணங்களை சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு இப்படி சிவனுக்கும் நாமத்தாலும் ரூபத்தாலும் அவாந்தர பேதங்கள் இருந்தாலும் உண்மையில் அவர்கள் எல்லோரும் ஐக்கியமானதாலும் நாமங்கள் ஒன்றோடொன்று கலப்புள்ளவையாகையாலும் அந்தந்த மூர்த்தியை பிராதானமாகச் சொல்லும் புராணங்கள் வெவ்வேறாக இல்லாததாலும் இங்கு சிவனாமைக்கம் என்று சொல்லப்பட்டது இந்த காரணத்தால் சக்தி ரகசியத்தின் ஆரம்பத்தில் பிரம்மா முதலானவர் கால அளவைற்றிர்கஸ் மகேஷ்மா தொக்கும் நடுவில்ேசனை மட்டும் சொல்லப்பட்டது ஆறு இப்படி சொல்லுவதில் விஷ்ணுவனுடைய உத்கர்ஷ்டத்தை சொல்லுகிறவைகளால் விஷ்ணு புராணம் விஷ்ணு பாகவதம் பிரகன்னாரதீயம் முதலியவைகளில் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றனவே என்று கேட்டால் ஆம் இருப்பது வாஸ்தவம்தான் ஆயினும் அவை விஷ்ணுவின் பரத்வத்தை சொல்லும் போதெல்லாம் தத்வார்த்தத்தில் சிவனோடு ஐக்கியமாக இருப்பதான அபிப்பிராயத்தின் பேரில்தான் அப்படி இங்கு சொல்லப்பட்டதற்கு கொஞ்சமும் விரோதமில்லை இது வைஷவீசு புராணுஷஸ் திருஷ்யாசரே விபூதிரச்சர உபபுராணத்தில விஷு பிரஜாதியாஷம் சங்கரா பிரவந்தீவ வாக்கித்தியா தாமுமு விணு பிரஜாதிந்திரேபியோ ருதஸ்தோத்ஷ என்றுதசம்ஹும் சொல்ல பட்டிருக்கிறது இங்கு ருத்ரன் என்ற பதத்தினால் சாம்பனான காமேஸ்வரரை குறிப்பிடப்பட்டது விஷ்ணுவாதி தேவதாம் என்பதனால் விஷ்ணுவுக்கும் தேவிக்கும் நடுவில் உள்ள சிவரூபங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன இந்த ரூபங்கள் எல்லாம் எவ்வளவு அதிரகசியமானதாகியால் குருமுகமாகத்தான் தெரிந்துகொள்ளவேண்டும் ஏழு திரும்பவும் இங்கு சொல்லப்பட்ட விரோதமாக விஷ்ணு முதலானவர்களுக்கு விநாசம் அழிவு நாசம் இல்லை என்பதாக சொல்லும் வசனங்கள் காட்டப்படலாம் அவை விரோதமல்ல தத்துவ திருஷ்டியில் அகம் அனுரபம் சூரியஸ்ச என்று வாமதேவர் சொன்ன மாதிரி அவையும் திரும்ப திரும்ப உண்டாவதையே குறிப்பதாகும் நம்மையே உத்தேசித்து அவர்கள் சிரஞ்சீவிகளாயிருப்பதாலும் ஸ்வரூபத்தோடு உண்டாவதாலும் அவர்களுடைய ஜன்ம மரணங்கள் நமக்கு தெரியாதிருப்பதாலும் அவர்களுக்கு விநாசமில்லை என்பதாக நாம் வழக்கமாக சொல்லுகிறோம் இது மத்ஸ்ய புராணத்தில் சதாயு புருஷோய்து ஜன்மனஹ அதிருஜன்மேஸ்வேலம் விஷ்ணுபாத்தையோ மதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக காமீஸ்வரருடைய ஆதிக்கியமானது சித்திக்கும் போது அவரோடு அபேதமாயிருப்பதாலேயே அவருடைய சக்தியான தேவிக்கும் முன் சொல்லப்பட்டவர்களை விட உத்தமமாயிருப்பது சித்தித்துவிடுகிறது அப்போது அவர்கள் இருவருக்குள் சத்யாவினே சிவே சூக் மே என்றது போன்ற தந்திர வச்சனங்களிலும் சிவ சக்தியா யுக்தோயி பவதி சக்த தேவம் தேவோ பவதி குஷல ஸ்பந்தி சொல்லப்பட்ட மாதிரி சிவனுடைய உத்கர்ஷமானது சக்தி மூலகமானது என்பதாக யுக்தியாலும் எல்லோருடைய ஏற்படுகிறது இதிலிருந்து தத்ஹேதோரே வாஸ்து என்ற நியாயத்தினால் சிவோத்கர்ஷத்திற்கு கேதுவாயிருக்கும் அம்பாளுக்குத்தான் சர்வோத்தமத்துவம் சித்திக்கிறது என்ற அபிப்பிராயத்தோடு மேலே சொல்லுகிறார் எழுபது சிவநாம சஹ்ராச்சே தேவ்யா கமுத்தமம் ஆயிரம் சிவநாமங்களை காட்டிலும் தேவினுடைய ஒரு நாமம் மேலானது ஒண்ணு தேவியா பரமசிவாபின்னையான திரிபுர சுந்தரியனுடைய நாமம் என்று அர்த்தம் இப்படி குறிக்கப்பட்டு சொன்னதினால் தேவி மாதிரி இன்னும் அநேகம் பெயர்கள் இருக்கிறார்கள் என்ற சங்கையானது நீக்கப்பட்டது அவளையேதான் பராசக்தி முதலான பெயர்களால் சொல்லப்பட்டது சிவசத்து பராசக்தி சஹ்ராம் சை சமுதவகாத் பராசக்தே சகஸ்ராம் சாத் ஆதி சக்தி சமுதவகாத் ஆதிசக்தி சகஸ்ராம் சாத் இச்சா சக்தி சமுதவகாத் ியா சக்தி சமுதவக என்று வாதுலாசுத்திரத்தில் சொல்லப்பட்டபடி இத்தர சக்திகள் எல்லோரும் பராசக்தியினுடைய அம்சங்களே தவிர பராசக்தி ஒருவழ்தான் ரெண்டு சர்வோத்தமத்துவமானது நிவேதயன் தேவதாயா மகத்தியை என்பது போல் திரிபுரோபனிஷத் தேதி என்பதாக மகதியான இந்த தேவதை என்று குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம் அம்மாதிரி குறிப்பிடாமல் மகதீ தேவதா என்று சொல்வதானது அம்பாள் ஒருவளுக்குத்தான் மூணு மேலும் அம்பாள் சகல தேவதைகளுக்கும் மேலானவள் என்பது அநேக ஜென்ம புண்ணௌகை தீக்ஷித்தோ ஜாயத்தே நரகாம் தத்தாப்பிய பாகே விஷுபராண துணியை மஹாத்தய்தீந்தரீபாவதாம் விரேத் திரப்பிச்சீக்கைரந்தர் பவேது நாமசங்கீர்த்ததிசுபம் எத்தீதியம் மவனம் பூஞ்சமேஹாலம் விஷ்ணோ விஷ்ணுமிவ்யோ பாசிய்ஜா என்பது போன்ற ஸ்மிருதி வச்சனங்களாலும் கௌர்ம ஸ்காந்தாதி புராணங்கள் எல்லாவற்றிலும் அங்கெங்கேயும் தேவி காளிகா பிரம்மாண்ட மார்க்கண்டயாதி புராணங்களில் வெகு இடங்களிலும் சக்தி தேவி பாகவத் திருத்தீய ஸ்கந்தங்களில் இதே விஷயமாக எல்லாவிடங்களிலும் ஞானார்ணவ குலார்ணவாதி தந்திரங்களில் அபரிமிதமாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது தேவி நாம சஹசிராணி கோடி கும்பஜா ஹே அகஸ்தியா தேவியின் சஹசிரநாமங்கள் கோடிக்கணக்காக இருக்கின்றன எழுபத்தி ஒன்று கோடிக்கணக்கான சஹசிரநாமங்களில் பத்து விதமான நாம முக்கியமாக சொல்லப்படுகிறது அந்த பத்துக்குள் இந்த இரகசிய நாம ஸ்லாகியமானது ஒன்று இந்த பத்து விதமான சகசிரநாமங்களில் அவற்றின் பெயர்களில் முதல் அக்ஷரங்களை சேர்த்து ஒரே வரியாக கங்கா கா ப என்று சொல்லப்பட்டிருக்கின்றன கடைசி அக்ஷரம் பா என்பதுதான் பகுவசனத்திற்காக பா என்று சொல்லப்பட்டது அவை ஆவன காயத்ரி காளி லக்ஷ்மி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி பாலா ஷியாமளா லலிதா தசா ரெண்டு திரிபுர சுந்தரியின் பெயருடனேயே பத்து விதமான சகசிரநாமங்கள் தந்திரங்களில் இருப்பதாகவும் சொல்லப்படும் எழுபத்தி ரெண்டு தஸ்மாத் சங்கீர்த்த என் நித்தியம் கலி ஆகையினால் கலியினால் ஏற்படும் தோஷத்தை போக்குவதற்காக இதை நித்தியமும் கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஒன்று கலியுகத்தில் தங்கள் தங்கள் கர்மாக்களை அனுஷ்டிப்பதில் ஏற்படும் கைவல்யத்தை அங்கலோபத்தை போக்கி அவற்றுக்கு அங்கபூர்த்தி செய்வதற்காக இந்த ரகசிய நாம சாகசத்தை இடைவிடாமல் பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது ரெண்டு ஆயினும் இங்கு கைவல்யம் என்பதனால் அங்கலோபம் மட்டும் சொல்லப்படவில்லை பிரதான லோபமும் சொல்லப்பட்டது கலிதோஷம் என்பதனால் எல்லா லோபங்களும் வித்தியாசமில்லாமல் சொல்லப்பட்டன ஆகவே இந்த காலங்களில் கர்மட்டர்கள் என்று தங்களை நினைத்திருக்கும் எல்லோரும் இந்த கீர்த்தனமானது அத்தியாவசியம் என்று ஏற்படுகிறது உதாரணமாக யாகம் என்பது ஒரு தேவத்தையை உத்தேசித்து திரவியத்தை தியாகம் செய்வது அப்போது அதில் மானசிக்கமான சங்கல்பந்தான் முக்கியமானது அதில்லாமல் அக்னையே நமமாக என்பது போன்ற பதங்களை ஸ்பஷ்டமாகச் சொன்னாலும் பிரதான லோபம் ஏற்படக்கூடியதாய் இருக்கிறது இதே மாதிரி சந்தியாவந்தனத்தின் போது சொல்லப்படும் அசாவாதித்யோ என்ற மந்திரத்திற்கு ஆதித்யனிலிருந்து சைத்தன்யத்தோடு தன்னிடமுள்ள சைத்தன்யமானது அபேதமாயிருப்பதாக பாவனை செய்த செய்வ பாவனையானது பிரதானமானது அவ்விதமாக பாவனையை சிஷ்டர்களுக்குள் ரகசியம் அறிந்தவர்கள் கூட எப்போதாவதுதான் செய்வார்களே அல்லாது சர்வகாலமும் செய்வார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது ஆகவே பிரதான லோபமும் யாருக்கும் நேரிடக்கூடியதாய் இருக்கிறது அவ்வித லோபமானது அங்கபூர்த்தியை உத்தேசித்து செய்யப்படும் பிராயச்சித்த கர்மங்களால் சமாதானமாக கூடியது அல்ல அங்கு லோபங்களுக்காக மட்டும்தான் அவை சொல்லப்பட்டிருக்கின்றன பிரதான லோபத்திற்கு அவை பிரயோஜனப்பட மாட்டா அப்போது அந்த கர்மாவை திரும்ப செய்ய வேண்டும் என்பதுதான் சித்தாந்தம் இந்த நாம கீர்த்தனமோ அவ்விரண்டு விதமான லோபங்கள் நேரிடும் போதும் சமாதானமாயிருப்பதால் அதனுடைய உத்கர்ஷமானது தெளிவாக ஏற்படுகிறது அப்படியானால் கர்ம கண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிராயச்சித்தங்கள் எல்லாம் பிரயோஜனமற்றவைதானே என்ற சந்தேகத்தை குறித்து மேலே சொல்லுகிறார் எழுபத்தி முக்யம் நாமேதி நஜானந்தி முக்கியம்மேதி நானி விமோ விஷ்ணுநிவநா பரே நிதபிஷோ லலித மோகமடைந்த புக்தியுடையவர்கள் அம்பாளுடைய நாமம்தான் முக்கியம் என்பதை அறிவதில்லை சிலர் விஷ்ணுநாமபரர்களாயும் பிறரால் சிவநாமபரர்களாயும் இருக்கிறார்கள் லலிதாம்பாளுடைய நாமதற்பரர்களாக லோகங்களில் ஒருவர் கூட இல்லை உண்ட மாயையினால் மோகமடைந்த சித்தத்தையுடையவர்கள் அல்பமான தேவதைகளையும் இடத்தில் மகத்வ புத்தியோடு கூடியவர்களாய் அந்தந்த தேவதையின் உபாசனையில் ஈடுபடுகிறார்கள் இவ்விதமாக பிரவருத்தியை பாஸ்கரராயர் தன்னுடைய சிவஸ்தவஸ்தில் மயோபநேத்திர பரிகூத்தி என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இவ்விதோபிருத்தியானது எண்ணிக்கையற்ற விதங்களால் இருக்கக்கூடும் ஆகையால் யார் யாருக்கு எப்படி எப்படி ருச்சி இருக்குமோ அதை உத்தேசித்து அந்தந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன போகத்திலும் சிலர்கள் பெரிதும் கடினமானதுமான உபாயத்தையும் சிலர்கள் லகுவான உபாயத்தையும் அவரவர்கள் மனதின்படி தேடுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே லோகத்தில் இருக்கும் சகல ஜனங்களையும் அனுகிரகிக்கும் உத்தேசத்துடன் அவர்களுடைய பின்னருச்சிக்கு தக்கபடி அந்தந்த சாஸ்திரங்களை அம்பால் ஏற்படுத்தி இருப்பதால் அவைகள் பிரயோஜன மற்றவை என்று சொல்வது கூடாது மேலும் ஊற்று கால்வாய் மாதிரி அவற்றிலிருந்து சகசிரநாம பாடத்திற்கு ருச்சியுண்டாவதாலும் அவைகளால் பிரயோஜனம் இருக்கிறது ரெண்டு இந்த இரகசியநாம பட்டனமாகிய லகுவான உபாயம் ஜனங்கள் கடினமான இதர உபாயங்களை தேடும் பிரவர்த்தியானது அவரவர்களுடைய கர்மானுசாரமாக இருக்கும் வியாம் ஏற்படுகிறது என்பது முக்கியம் விமோகிதா என்பதன் தாற்பயம் மூணு ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மாக்கள் செய்வதிலேயே முயற்சியுடையவர்கள் அநேக ஜென்மங்களில் அந்தந்த கர்மாக்கனை செய்வதிலிருந்து ஏற்படும் புண்ணிய பரிபாகத்தினால் அவர்களின் பேர்களுக்கு விஷ்ணுநாமங்களில் பிரீத்தி ஏற்படுகிறது என்பதை விஷ்ணு பரா என்பதனால் சொல்லப்பட்டது அவ்விதம் விஷ்ணு நாம கீர்த்தனத்தை செய்வதால் சில ஜென்மங்களுக்கு பிறகு அவர்களில் சிலருக்கு சிவநாமங்களில் பிரீத்தி ஏற்படுகிறது என்பதை பராபரே என்பதிலால் சொல்லப்பட்டது நாளை சிவனுடைய ரூபங்களோ படிப்படியாக அநேக விதங்களாக இருப்பதனால் சிவநாமபராயிருப்பவர்கள் அந்தந்த ரூபங்களுக்கு பரஸ்பரம் தாரதமியமானது அறிவதற்கு முடியாது இருப்பதால் அநேக ஜென்மங்களில் பிரயத்தனத்தினால் மேலான படியை அடைந்த போதிலும் மத்தியில் நடுவில் தானிருப்பவர்கள் ரூபங்கள் அதிரகசியமானதால் இன்னவென்று நிர்ணயிப்பது சுலபமான விஷயமல்ல இப்படி ஏராளமான ஜென்மங்களில் சிவநாம பரார்களாயிருந்து அவற்றில் சம்பாதித்த புண்ணிய ராசி தேவிநாமங்களில் பிரீத்தி ஏற்படுவதால் அது கிடைப்பது மிகவும் துர்லபமானதென்று ஏற்படுகிறது இதனால் யஷ்யனோ பச்சிமம் ஜென்ம யதிவா சங்கரஸ்வயம்யா ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரீ என்று ஸ்ரீ லலிதா திருசதியில் சொல்லப்பட்டது யாருக்கு அடுத்த ஜென்ம இல்லையோ யார் சங்கரஸ்வரூபமாகவே இருக்கிறானோ அவனால் மட்டுமே ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி வித்தியானது அடையப்படுகிறது இங்கு கிரமமாக சங்கரர்களுடைய ரூபங்களோடு அபேதமாயிருப்பதை அனுசந்தானம் பண்ணுவதான உபாசனையின் மூலமாக கடைசியாக சங்கர ரூபத்தோடு தாத்தாத்மியம் அடைந்தவனை சொல்லப்பட்டது அஞ்சு தேவி நாமத்தினால் தத்பரனாயிருப்பது எவ்வளவு துர்லபமாக இருப்பதால் அதை அநேகமாய் இல்லை என்றே சொல்ல வேண்டும் என்ற அபிப்பிராயத்தோடு இங்கு ந கச்சி தபி லோகேஷு என்று சொல்லப்பட்டது லோகேஷு என்பதனால் மனுஷர்கள் தேவர்கள் தானவர்கள் இவர்கள் எல்லோரையும் சொல்லப்பட்டது இதற்கு மேல் தான் இதுவரையில் சொல்லாமல் அபிப்பிராயத்தை வெளிப்படையாக சொல்லுகிறார் கோடிகள் கணக்கான ஜென்மங்களில் இதர தேவதைகளின் நாமங்கள் கீர்த்தனம் செய்யப்பட்டனவோ அவனுக்கு மட்டும்தான் ஸ்ரீதேவியின் நாம கீர்த்தனத்தில் ஸ்ரத்தை உண்டாகிறது ஒன்னு விஷ்ணு ருத்ர ஈஸ்வராதிகளான இதர தேவதைகளின் ஒவ்வொருவருடைய நாமத்தையும் ஜென்ம கோடிகளில் கீர்த்தனம் செய்து படிப்படியாக அந்தந்த தேவதையின் ததாத்மியத்தை அனுசந்தான செய்து உபாசித்து கடைசியாக சிவரூபங்களில் கடைசியான ரூபத்தோடு தாத்தாத்மியமடைந்தவனான உத்தம புருஷனுக்குத்தான் ஸ்ரீதேவி நாம கீர்த்தனத்தை பற்றியதான ஸ்ரத்தையா ஏற்படுமே தவிர மற்றவர்களுக்கு ஏற்படாது என்பது இதன் தாத்பரியம் ஆயினும் இப்படி தேவி நாம கீர்த்தனத்தில் ஸ்ரத்தை ஏற்பட்டும் திரும்ப திரும்ப ஜென்மம் ஏற்படுவதாயிருந்தால் என்ன பிரயோஜனம் என்ற கேள்விக்கு மறு ஜென்மே கிடையாது என்ற பதிலை மேலே சொல்லுகிறார் चरमे श्री विद्यापासको भवेत எழுவத்தஞ்சுரே चरम விசகோவேடச்சரம எப்படி ஒருவன் கடைசி ஜென்மத்தில் ஸ்ரீவித்யோபாசகனாக ஆவானோ அதே மாதிரி பாட்டமும் கடைசி ஜென்மத்தில் ஏற்படும் ஒன்று இதை சொல்வதற்கு வேறு உபமானம் இல்லாததனால் தேவியின் நாமத்திற்கு தேவியின் மந்திரமே உபமானம் என்ற அபிப்பிராயத்தோடு இம்மாதிரி சொல்லப்பட்டது ரெண்டு ஸ்ரீவித்யோபாசகா என்பதனால் ஸ்ரீவித்யினுடைய உபாசனை சொல்லப்பட்டது உபாசனை என்பது குரு தேவதை மந்திரம் இவற்றோடு தான் ஐக்கியமாக இருப்பதான பாவனையின் மூலம் சித்திப்பதால் அவ்வித தாதாத்மியம் சித்திக்க பெற்றவனை இங்கு உபாசகன் என்று குறிக்கப்பட்டு அவ்விதமான உபாஸ்தியை ஸ்ரீவித்யோபாசக என்ற பதத்தின் மூலமாக சொல்லப்பட்டது அவ்விதமான தாதாம்யமானது கடைசி ஜென்மத்தில் தான் ஏற்படும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டோ பஸ்ச்சிமம் ஜென்ம என்ற ஸ்ரீ லலிதா திருஷதி வசனத்தில் சொல்லப்பட்டது ஏற்பட்டுவிட்டால் மறு ஜென்மம் கிடையாதாகையால் அது கடைசி ஜென்மத்தில் தான் ஏற்படும் என்று வேறுவிதமாக விதமாக சொல்லப்பட்டது நாலு அல்லது நாமசகமானது ஆவானோ அம்மாதிரி நாமசக்தான் அப்படி உபாசகன் என்ற பதமானது உபாஸ்தியை குறிப்பதாக வைத்துக் கொண்டு அதற்கு சொல்லலாமோ அதுபோல பாடகா என்ற பதத்தை பாடகனை குறிப்பதாக வைத்துக் கொண்டு உபாசகனுக்கு பாடகனும் தான் பரஸ்பரம் உபமான உபமேயம் என்று தாத்பரியம் இப்படி நாமசகிர பாடகனுக்கு உபமானமான ஸ்ரீ வித்யோபாசகனை ஸ்தூலமாக சொல்லிவிட்டு அவ்வித உபமானத்தில் லட்சணத்தை அடுத்த தெளிவாக சொல்லுகிறார் எதைவிரோகே ஸ்ரீவித்யாச்சாரவேதினகா ததைவிரலோகுஹாக எப்படி உலகத்தில் ஸ்ரீவித்தையின் ஆச்சாரத்தை அறிந்தவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்களோ அதேவிதமாக ரகசியநாம சாகசிரத்தை பட்டனம் பண்ணுகிறவனும் மிகக் குறைவாக இருக்கிறான் உன்னே ஸ்ரீவித்யா மந்திரத்தை மட்டும் கிடைக்கப்பெறுவதை உபாஸ்தி என்று சொல்ல முடியாது அது சுலபமான உபாயத்தால் புஸ்தகங்கள் முதலியவைகளால் கூட கிடைத்துவிடும் ஆயினும் அது சம்பந்தமாக பாக்ய ஆந்திரபேதங்களால் வெவ்வேறன ஆச்சாரமில்லாவற்றையும் பற்றிய பூர்ணஞானத்தோடு அனுஷ்டிப்பதிலிருக்கிறதே அது மிகவும் குறைவாக காணப்படும் இதனால் தான் கௌல மார்க்கத்தில் குரு என்று சொல்லிக்கொள்பவர்கள் எண்ணிக்கையற்றவர்கள் என்பதாக கௌலிகே குரவோ நந்தாக என்ற சத்ய சொல்லப்பட்டது ரெண்டு ஸ்ரௌத்த ஸ்மார்த்த ஆச்சாரங்களை பற்றிய கிரந்தங்கள் அநேகம் இருப்பதாலும் அந்த ஆச்சாரங்களை பற்றி பூர்ணமான ஞானத்தோடு கூடியவர்கள் அநேகம் பெயர்கள் இருப்பதாலும் ஒரு குருவின் மூலமாகவே அல்லது இரண்டு மூன்று குருக்கள் மூலமாயாவது சிஷ்யனுடைய மனோரதமானது பூர்த்தி அடையக்கூடும் ஸ்ரீவித்யாச்சாரத்தை பற்றி அவ்விதம் சொல்ல முடியாது ஸ்ரீவித்யை பற்றிய ஆச்சாரங்கள் எந்த கிரந்தங்களிலும் பூராவாக சொல்லப்பட்டவை அல்ல அப்படி சொல்வதாயிருந்தால் யோகினிகளின் ஷாபம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லது ஆகையினால் தான் உத்தர அதை பற்றி சொல்லும் போது ஸ்ரீவித்தையின் உபதேசமானது கர்ண பரம்பரையாக வந்ததென்று சொல்லப்பட்டதே தவிர புஸ்தக பரம்பரையாக வந்ததென்று சொல்லப்படவில்லை கர்ணாத் கர்ணோபதேன சம்பிராப்தம் அவனி தலம் குருக்களின் மூலமாகவே தான் சமஸ்தமான ஆச்சாரத்தை பற்றிய ஞானமானது அடையப்படக்கூடும் என்பது இதன் தாத்பரியம் அதனால் தான் ஞானத்தை தேடும் சிஷ்யன் அநேகம் குருக்களை அண்டி உபதேசம் பெறலாம் என்பதாக மதுலுப்தோயா ப்ரிங்க புஷ்பாத் புஷ்பாந்தரம் பிரஜேத் ஞானுலுப் தாசிஷ்யோ குரோர் குருவந்தரம் பிரஜேத் என்று அனுமதிக்கப்பட்டு அதற்கு ஊன ஆகவே மந்திரம் கிடைத்திருப்பதே அரிதாயிருந்தாலும் அது இங்கு போதுமான உபமானம் அல்ல அதிலும் அரிதான ஸ்ரீ வித்யாச்சார வேதனம்தான் நாமசகஸ்திர படனத்திற்கு இங்கு சொல்லப்பட்டது நாளை இரண்டாவது அடியில் குஹ்ய என்பதற்கு பதிலாக லோகே என்ற பாடாந்தரம் உண்டு மந்திரராஜஜபம் சக்கரராஜத்தின் அர்ச்சனம் இவை இரண்டும் ஸ்ரீவித்யோபாஸ்தியில் அடங்கிய பாகங்கள் இவ்விரண்டும் அரிதாயிருப்பதாயும் இரகசியநாம பட்டனமும் சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து அவை மூன்றும் சேர்ந்தாற்போல் ஒருவிடம் இருப்பது இன்னும் அரிதாய்இருக்குமாதலால் அதைப்பற்றி மேலே சொல்லுகிறார் எழுவத்தேழு மந்தராஜஜ்விரச்சன்தபலம் ஸ்ரீவித்தையின் ஜபமும் ஸ்ரீசக்கரத்தின் அர்ச்சனமும் இரகசிய நாம சகஸ்திரத்தின் படனமும் அல்ப சொல்பான தபஸின் பலமல்ல அதாவது அவை மூன்றும் அளவற்ற தபஸினால் ஏற்படக்கூடியதை தவிர சாமான்யமான தபஸினால் கிடைக்க மாட்டாதென்று தாத்பரியம் இவ்விதம் இந்த நாம சகஸ்திர படனத்தினால் தேவியின் பிரீத்தி ஏற்படுவதையும் சர்வகாமங்களை அடைவதையும் சொல்லிவிட்டு இதற்கு மேல படனம் இல்லாவிட்டால் அம்பாளுடைய பிரீத்தியாவது ியாவது கிடைக்காது என்பதை உதாரணங்களோடு சொல்லுகிறார் எழுபத்தி எட்டு அபட்டாம சாகசிரம் பிரீண ஏகேஸ்வரீம் நாமசகசிரத்தை செய்யாமல் அம்பாளை சந்தோஷப்படச் செய்வன் கண்ணில்லாமல் ரூபத்தை பார்க்கும் முட்டாளை போன்றவன் அதாவது எப்படி குருடன் ரூபத்தை பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்த நாமசகசிர படனம் செய்யாமல் அம்பாளுடைய பிரீத்தியை சம்பாதிக்க முடியாதென்பது தாத்பரியம் அம்பாளுடைய உபாசனைக்கு இந்த நாம படனம் ிருப்பதாக சொல்லது எழுபத்தொன்பது ரகசியநாம சாகசிரம் தியாமுகம் அபிப்ஸீ எவன் இந்த இரகசிய நாம சகசிரத்தை விட்டுவிட்டு சித்தியடைய ஆசைப்படுகிறானோ அவன் போஜனம் இல்லாமல் பசியை தீர்க்க விரும்புகிறவன் என்பதில் சந்தேகமில்லை அதாவது ஒருவன் எப்படி போஜனம் செய்யாமல் பசியை தீர்க்க முடியாதோ அம்மாதிரி நாம சகஸ்திர செய்யாமல் உபசனா சித்தியை அடைய முடியாது என்பது தாத்பரியம் ஆகவே இந்த நாமசகஸ்திர பட்டணமானது பக்தனுடைய முக்கியமான லட்சணம் என்பதாக இவ் இரண்டு விதத்தில் மேலே சொல்லுகிறார் ஒண்ணு यो பக்தோ லலிதா தேவியா சநித்தியம் கீர்த்தையே தீத்தம் நானியா பிரிய தே தேவி கல்ப கோடி சதைரபி எவன் லலிதா தேவியின் பக்தனோ அவன் இதை நித்தியமும் கீர்த்தனம் செய்ய வேண்டும் கல்பகோடியிலும் வேறு விதமாக அம்பாள் பிரீத்தி அடைவது இல்லை அதாவது எவன் இதை பட்டனம் செய்கிறானோ அவன்தான் பக்தன் படனம் செய்யாதவன் பக்தன் என்று சொல்லப்பட்டது இவ்விதம் நாமசகசிர படனத்தின் விதியை சொல்லிவிட்டு அதனுடைய பலனை பற்றி சொல்லியதை உபசம்ஹாரம் செய்கிறார் எண்பத்தொன்னு தஸ் மாத் ரகசிய நாமி ஸ்ரீ படேத் ஆகையால் ஸ்ரீ ரகசிய நாமங்களை அடக்கத்துடன் படனம் செய்ய வேண்டும் பிரயதக் என்பதனால் சுஷியாக அடக்கத்துடன் பக்தியுடன் இந்திரிய நிகிரகத்துடன் அர்த்தங்கள் சொல்லப்பட்டன கும்பசம்பியமானது உனக்கு சொல்லப்பட்டது இவ்விதம் இதை அறிந்து கொண்ட அகஸ்தியர் அதை உபதேசம் பண்ணி அதன் மூலமாக சிஷ்ய பரம்பரை ஏற்படுமாதலால் அவ்விதம் சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் செய்வதன் பிரகாரத்தை இதற்கு மேல் சொல்லிக் கொடுக்கிறார் விேதி நே பிரூயாத்னாச்சன யோபிய ஸ்ரீவித்தா தோப்பியமிதம் முனே வித்தியையைத் தெரியாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் ஒருபொழுதும் இதை சொல்லக்கூடாது ஹே முனே எப்படி ஸ்ரீவித்தியையானது ரகசியமாக வைத்து காப்பாற்றப்பட வேண்டுமோ அதே மாதிரி இதுவும் காப்பாற்றப்பட வேண்டும் ஒன்று பக்தியோடு இருந்தாலும் ஸ்ரீவித்யை தெரியாதிருந்தால் அவனுக்கு சொல்லக்கூடாதென்றும் ஸ்ரீவித்தியை தெரிந்திருந்தும் பக்தி இல்லாதிருந்தால் அவனுக்கும் சொல்லக்கூடாதென்றும் இதனால் சொல்லப்பட்டது ரெண்டு ஸ்ரீவித்தியை தெரியாதவனிடமிருந்து ஸ்ரீவித்தியையை காப்பாற்ற வேண்டும் அதே மாதிரி ரகசியநாம சாகஸ்ரத்தை தெரியாத அவனிடமிருந்து இரகசியநாம சாகசிரத்தை காப்பாற்ற வேண்டும் அதிலும் ஸ்ரீவித்ய தெரியாதனாயிருந்தால் அவனிடமிருந்தும் இரகசியநாம சாகசிரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது சொல்ல தேவையில்லை என்பது தாற்பயம் எண்பத்தி மூணு பசு துல்லியேஷு நப்ரூயா ஜனேஷு சோஸ்திரமுத்தம பசுவுக்கு சமமான ஜனங்களிடத்தில் இந்த உத்தமமான சோஸ்திரத்தை சொல்லக்கூடாது பசுக்கள் இருவகை என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டது மேலே சொல்லப்பட்ட நிஷேதத்தை மீறி சொன்னால் அதற்கு ஏற்பட்ட தண்டனையை மேலே சொல்லுகிறார் யோ ததா திபி மூடாத்மா ஸ்ரீ வித்யா 84. தஸ்மை குப்யந்தி யோகிதா எந்த மூடாத்மாவானவன் ஸ்ரீவித்ய இல்லாதவனிடத்தில் இதை கொடுக்கிறானோ அவனிடத்தில் யோகினிகள் கோபிக்கிறார்கள் அது மிகவும் பெரியதான அனர்த்தம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஸ்ரீவித்யா ரஹிதாய என்பதற்கு பிறகுபெறும் சா என்ற பதத்தினால் அவ்விதம் பெற்று சொல்லப்பட்டு அவனும் இந்த தண்டனைக்குள்ளானதையும் சொல்லப்பட்டது ஆகவே தஸ்மை என்ற து கொடுக்கிறவன் பெறுகிறவன் இருவரையும் குறிக்கும் ரெண்டு அனர்த்தம் என்றால் கெடுதல் விபத்து துரதிருஷ்டம் என்றர்த்தம் இவ்விதம் இந்த நாமசகரமானது காப்பாற்றத்தக்கதாயிருப்பதை சொன்னதைஅடுத்தார்போல் உபசம்ஹாரம் செய்கிறார் ஆகையினால் இந்த ரகசியநாம சாகசரத்தை நன்றாய் ரகசியமாய் வைத்து காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றுவதற்கு இரண்டு காரணங்கள் இதில் சொல்லப்பட்டன கொடுப்பவன் பெறுகிறவன் இவர்கள் அதிகாரம் ல்லாதவர்களாயிருந்தால் அவர்களுக்கு அனர்த்தத்தை கொடுப்பதுடன் ரகசியமானதாயிருப்பதாலும் அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டது சகசரநாமத்திற்கு இரகசிய நாம என்று பெயர் இருப்பது கவனிக்கத்தக்கது மேலே சொல்லப்பட்டபடிவனிடமிருந்தும் இந்த நாமசகசிரமானது சொல்லாமல் காப்பாற்றப்படவேண்டியதாயிருக்கையால் தன்னிடம் ஏன் இதைச் சொன்னார் என்று நினைக்கும் அகஸ்தியருக்கு மேலே சமாதானம் சொல்லுகிறார் லீிசா லலிதா பிரேரணாதே ஸ்தோத் ஹே அகஸ்தியா கூட நான் இதை தானாக சொல்லவில்லை இந்த உத்தமமான ஸ்தோத்ரமானது லலிதாம்பாளின் தூண்டுதலின் கட்டளையின்னால் சொல்லப்பட்டது என பிறருடைய தூண்டுதல் இல்லாமல் தானாகவே என்று அர்த்தம் ரெண்டு கலசமானது அகஸ்தியரை பெற்றதினால் கலசி என்று சொல்லப்பட்டது இது தவிர கலசி என்ற பதமானது அம்பாளையும் குறிக்கும் மூணு அப்போது என்றால் அம்பாளுடைய புத்திரன் என்று அர்த்தம் உபாஸ்தியின் பலத்தினால் தேவிக்கு புத்திரனாயிருக்கும் பாவம் வரையிலுள்ள பதவிக்கு வந்தவர் என்று இதனால் குறிக்கப்பட்டது அப்படி புத்திரபாவம் அடைந்த பக்தனிடம் இருக்கும் வாத்சல்யத்தினால் அடுத்தாற்போல் சொல்லப்பட்டபடி லலிதா அம்பாள் பிரேரணை செய்வது அவசியம் ஏற்படக்கூடியதென்பது இதிலிருந்தே துவனிக்கிறது நிஷ்காமோ தேவ தாம் நித்யம் பக்தி நிர் தாமே ஜன் சைித்தித் தற்ப சிதே யூவிரஜேத் துச்சேத் சாதி லலிதோபாக்கியான ஆகவே இந்த இரண்டு அர்த்தங்களோடும் அகஸ்தியரை கலசீசுத்த என்று இங்கு சொல்லப்பட்டது நாலு கலம் சுகே கலௌ ஜீர்ணே கலாநாதே தி என்ற யாதவகோஷ வசனத்தின்படி கலத்தில் அதாவது கிளியில் இனிமையான நாதத்தில் சயனித்திருப்பவள் அதாவது இருப்பவள் கலசி அல்லது என்பது சிரசையும் சர்வோத்தமாயிருப்பதையும் குறிக்குமாகையாலும் அம்பாள் மமானவளாகையால் கலசி என்ற பெயர் ஏற்படுகிறது ஆறு லலிதா பிரேரணாத் ஏவ சர்வானுல்லங்கிய சாசனா என்ற நாமத்தில் சொல்லப்பட்டபடி லலிதாம்பாளுடைய கட்டளையானது யாராலும் மீற முடியாதாகையால் அவளுடைய பிரேரணைக்கு கட்டுப்பட்டு இந்த நாம நாமசகசிரத்தை சொன்னதாக ஹயக்ரீவர் சொல்லுகிறார் மேலும் அவ்விதமான பிரேரணையானது அனதிகாரியாயிருப்பவன் விஷயத்தில் ஏற்படாதாக தன்னால் சொல்லவில்லை என்ும்புத்தாரு இந்த நாம சகஸ்ரமானது சகசிரமானது உன்னால் பக்தியுடன் இடைவிடாமல் கீர்த்தனம் செய்யப்பட வேண்டும் அதனால் மகாதேவியானவள் சந்தோஷமடைந்தவளாய் உன்னுடைய அபீஷ்டத்தை நிரம்ப கொடுப்பாள் நிரந்தரம் இடைவிடாமல் என்பதுடன் அபேதானு சந்தான பூர்வமாக என்பதையும் சேர்த்து அர்த்தம் கொள்ள வேண்டும் சூத உண்பத்தேழு இத்யுத்வா ஸ்ரீ ஹயக்ரீவோ ஸ்ரீ லலிதாம்பிகா ஆனந்த மக்னயக் சத்ய புலகிதோ பவத் சூதர் சொல்லுகிறார் ஹயக்ரீவரானவர் இவ்விதம் சொல்லிவிட்டு ஸ்ரீலலிதாம்பிகையை தியானம் செய்து ஆனந்தத்தில் மூழ்கின மனதை உடையவராய் உடனே மயிர்கூச்சலை உடையவராக ஆனார் பகவான் சூதரானவர் தான் பிரஹ்ருஷ்டோ வச்சன என்று ஆரம்பித்து சொன்ன விஷயத்தை இவ்விதம் சொல்லி இத்துடன் உபசம்ஹாரம் செய்கிறார் இரண்டு ஆனந்தம் என்பது சுவாத்மானந்தம் அதில் முழுகின ஹிருதம் என்றால் வேறு விஷயங்களில் சஞ்சாரமில்லாததும் அம்பிகையினுடைய ரூபானுசந்தானம் ஒன்றுடனே கூடியதுமான சித்தத்தையுடையவராக என்று அர்த்தம் மூணு புலஹித ஆனந்தத்தினால் ஏற்படும் ரோமாஞ்சத்தையுடையவராக என்று அர்த்தம் இது ஸ்ரீபிரண்டபுராணே லலிதோபாக்கான ஹய்ரீவாஹஸ்தேலிதிரநோத்திரம் நாம ஷட் திருஷோய